அனைவருக்கும் வணக்கம் நற்சினையின் சிந்தனை தொண்டிய நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவளிலிருந்து சிவனு சிந்தனை தலைப்பு நற்செயல் எவ்வளவு திடமான உள்ளம் படைத்தவர்களும் மரணத்தை குறித்து பயப்படுவதற்கு காரணம் இனி நாம் இல்லாமல் போய்விடுவோம் என்கின்ற எண்ணமே அவர்களுக்கு அச்சுறுத்தலாக இருப்பதுதான் நாம் எப்போதும் இந்த உலகத்தில் தொடர்ந்து இருப்போம் என்று எண்ணுபவர்கள் நாம் நம்முடைய படைப்புகளின் மூலமாகவும் நற்செயல் மூலமாகவும் இரவாத தன்மை அடைய வேண்டும் என்கின்ற முக்கிய லக்கை நோக்கித்தான் இயங்குகிறோம் நம் பெயர் புகழ் பெருமை கல்வி ஆகிய அனைத்தும் நிரந்தரமாக பூமியில் ஒளி வீசி கொண்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உண்டு உயர்ந்த சாம்ராஜ்யங்களை நிறுவியவர்களும் மற்ற நாடுகளை வென்று போர்க்குடிகளை நாட்டியவர்களும் இந்த ஊலகம் இருக்கும் வரை தாங்கள் பேசப்பட போகிறோம் என்று கருதினார்கள் மரங்களும் செடிகளும் கூட விதைகளின் மூலம் தங்கள் தொடர்ச்சிக்காக செயல்படுகின்றன அதே போல விலங்குகளும் கூட தங்கள் குட்டிகளின் மூலமாக தங்கள் வம்சத்தின் தொடர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன ஆனால் பரிணாம வளர்ச்சியில் பல உயிர்கள் பூமியின் முகத்திலிருந்து மறைந்து போவது இயல்பான ஒன்றாக இருக்கின்றது ஆனால் மனிதன் தான் வாழும் வாழ்வில் செய்யும் நற்செயல்கள் அவன் மறைந்த பிறகும் பேசப்படுகின்றன சிந்திப்போம் வாழும் வாழ்வில் நற்செயல்களை செய்வோம் நன்றி